வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி நானூத்தி ஐந்தாவது செய்தி சேவை மார்ச் இருபத்தி எட்டு பங்குனி பதினாலாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகளை உங்களுக்காக வழங்குபவர் மதுரையைச் சேர்ந்த அகிலா ஜீலன் தமிழக செய்திகள் சென்னையில் உள்ள செம்மொழி பூங்கா தொடர்ந்து செயல்படலாம் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கோவாசாக்கியின் பிரிமியம் மோட்டார் சைக்கிளுக்கு அதிகபட்சமாக ரூபாய் இரண்டரை லட்சம் வரை தள்ளுபடி தருவதாக நிறுவன விற்பனையாளர்கள் அறிவித்துள்ளனர் மத்திய மந்திர பியூஷ் கோயல் கோவையில் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார் பின்னர் அவர் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் தொடர்புடையதாக கூறப்படும் பார் நாகராஜன் சிபிசிஐடி விசாரணைக்கு நேற்று நேரில் ஆஜரானார் வேட்புமனு தாக்கல் பிரச்சினையில் தூத்துக்குடி வேட்பாளர் தமிழிசை நாங்கள் கற்ற பரம்பரை குற்ற பரம்பரை அல்ல என்று டுவீட் செய்ய அவரது டுவீட்டால் அவரது பதிவுக்கு கீழ் நெட்டிசன்கள் கொந்தளித்ததால் எதிர்ப்பை அடுத்து பதிவையை நீக்கினார் தமிழிசை திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடிகர் மன்சூர் அலிகான் போட்டியிடுகிறார் தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பே திண்டுக்கல் தொகுதியில் களமிறங்கிய மன்சூர் அலிகான் தினசரி தொகுதிக்கு உட்பட நகரம் முதல் பட்டி வரை சென்று வக்காள சந்தித்து ஆதரவு திரட்டி வந்தார் இந்திய செய்திகள் விண்வெளியில் இருக்கும் செயற்கைக்கோள் ஒன்றை சுற்று இந்தியா வெற்றிகரமாக சோதனை செய்துள்ளது உத்தரப்பிரதேச மாநில எம் பி வர்மா பாஜக சார்பாக மக்களவை தேர்தலில் நிற்பதற்கு மீண்டும் வாய்ப்பு இன்று சமாஜ்வாதி கட்சியில் இணைந்தார் சமாஜ்வாதி கட்சியின் தலைமையகத்தில் கட்சித் தலைவர் அகிலேஷ் யாதவ் முன்னிலையில் இன்று அவர் கட்சியில் இணைந்தார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நான் தற்போது சமாஜ்வாதி கட்சியில் இணைந்துள்ளேன் என்பதாகும் காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி இல்லை என்பது போன்ற பேஸ்புக் நிறுவனத்தின் பதிவு ஒன்று அரசியல் வட்டாரங்களில் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது உலகின் மிக பிரபலமான சமூக வலைதளங்களில் பேஸ்புக்கும் ஒன்று ஆனால் பல்வேறு சமயங்களில் பயனாளர்களின் அந்தரங்க விஷயங்களை தொடர்பாக நடவடிக்கைகள் மற்றும் சில பொதுவான விஷயங்களில் அதன் நிலைப்பாடுகள் பெரும்பாலும் சர்ச்சைகளுக்கு உள்ளாகியிருக்கிறது இந்நிலையில் காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி இல்லை என்பது போன்ற பேஸ்புக் நிறுவனத்தின் பதிவு அரசியல் வட்டாரங்களில் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது மேற்கு வங்காளம் மாநில முதல் மந்திரியும் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானி பாராளுமன்ற தேர்தலுக்கான தனது கட்சியின் தேர்தல் அறிக்கையை கொல்கத்தா நகரில் இன்று வெளியிட்டார் தேர்தல் கட்சிகள் தலைமையிலான ஆட்சி மத்தியில் அமைந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருநூறு நாட்களாக அதிகரிக்கப்படும் எனவும் சம்பளம் இருமடங்காக உயர்த்தப்படும் எனவும் பிரதமர் மோடியால் கொண்டுவரப்பட்ட பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் பின்னணி தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானிலிருந்து ஈரானிய படையில் கடத்தி வரப்பட்ட ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள நூறு கிலோ போதைப்பொருள் கடலோர காவல் மற்றும் தீவிரவாத ஒழிப்புப் படையினரால் குஜராத்தில் கைப்பற்றப்பட்டுள்ளது மூன்று தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவது பற்றி ஆணையம் இதுவரை பதில் தாக்கல் செய்யவில்லை முன்னதாக மூன்று தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்துவது குறித்து உச்சநீதிமன்றம் நேற்று மாலை நான்கு மணிக்குள் தேர்தல் ஆணையம் பதில் தர வேண்டும் என உத்தரவிருந்தது உலக செய்திகள் இந்தியாவின் தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு கடலில் நீந்து சாதனை படைப்பதற்காக தமிழகத்தின் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பத்து வயது மாணவர் நேற்று ராமேஸ்வரத்திலிருந்து தனது சாதனை பயணத்தை தொடங்கியுள்ளார் ஜப்பான் நாட்டின் தென்பகுதியில் உள்ள கியூஷூ தீவுக்குட்பட்டம் மியாசாக்கி மாவட்டத்தில் இன்று சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது அதன் காரணமாக பீதி அடைந்த மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி தேற்களில் ஓட்டம் பிடித்தனர் இன்று பிற்பகல் மூன்று புள்ளி மூன்று ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி பதிவானது டுவிட்டர் கணக்கின் புதிய தீம் வேண்டும் என்று பிறந்த ஆண்டை மாற்றினால் உங்கள் டுவிட்டர் கணக்கு ஹேக்கர்களால் முடக்கப்பட்டுவிடும் என்று டுவிட்டர் நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சந்திராயன் இரண்டு விண்கலம் மூலமாக லேசர் கருவியை நிலவுக்கு அனுப்பும் நாசா தமிழகத்தின் ஒசூர் சட்டசபை இடைத்தேர்தலில் சுயேச்சையாக பெண் ஒருவரின் வேட்பு மனு தாக்கலுக்கு உறுப்பினரான அவருடைய கணவர் எம்ஜிஆர் வேடத்தில் வந்து அசத்தினார் விளையாட்டுச் செய்திகள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இன்னும் இருபது ரன்களை கூடுதலாக எடுத்திருந்தால் அந்த அணி இலக்கை விரட்ட திண்டாடி இருக்க வேண்டும் என்று டெல்லி கேபிட்டல்ஸ் பயிற்சியாளர் ரிக்கி பாண்டிங் தெரிவித்துள்ளார் ஐம்பது ஒவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் மே மாதம் முப்பதாம் தேதி தொடங்குகிறது உலகக்கோப்பைக்கான பதினைந்து பேர் கொண்ட அணியை தேர்வு செய்ய பத்து அணிகளும் தீவிரம் காட்டி வருகின்றனர் டெல்லியில் நேற்று நடந்த பன்னிரண்டாவது ஐ தொடரில் ஐந்தாவது லீக் ஆட்டத்தில் டெல்லி அணியை வீழ்த்தி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது இதுடன் செய்தி சேவை முடிவடைகிறது நன்றி வணக்கம்